முன்னூற்றி முப்பத்தி நான்கு அபூதர்தார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் மனைவியை விவாகரத்து செய்யும்படி என்னிடம் என் தாயார் கட்டளையிட்டார்கள் என்ன செய்வது என என்னிடம் வந்து ஒருவர் கேட்டார் பெற்றவர் சொர்க்க வாசல்களின் ஒரு வாசலாகும் நீர் விரும்பினால் அந்த வாசலை இடித்துவிடும் அதை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நபி சொல்லு வசல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று அவரிடம் கூறினேன் திருமிதி 1899 இது ஹசன் சஹீ என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்